வணக்கம் பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாட்டினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து உங்கள் நான் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பொது பிரிவினரில் பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் அறிவிக்கப்பட்டுள்ள இடஒதுக்கீடு சதவிகிதம் பத்து இரண்டு நிலவின் மறுபக்கத்தில் இறங்கிய முதல் விண்கலம் எனும் பெருமையை பெற்றுள்ள விண்கலம் சீனாவைச் சேர்ந்தது மூன்று சமீபத்தில் பத்தாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி பரப்பளவில் இருபத்தி மணி நேரத்தில் காங்கிரீட் பணிகளை முடித்து கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ள போலாவரம் திட்டம் கோதாவரி ஆற்றின் மீது அமைந்துள்ளது நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை சர்வதேச பட்டம் விடும் திருவிழா நடைபெற்ற இடம் அகமதாபாத் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று அந்நிய நேரடி முதலீடுகளை அதிக அளவில் இருப்பதில் இந்திய அளவில் தமிழகம் பெற்றுள்ள இடம் எது இரண்டு ஆறாவது இந்திய அறிவியல் மாநாடு நடைபெற்ற இடம் ஏது மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டு முதல் முப்பதாம் தேதி வரை ரசகுல்லா திருவிழா நடைபெற்ற இடம் எது நான்கு மனித உரிமை மீறல் புகார் அளிப்பதற்காக தேசிய மனித உரிமை கமிஷன் அறிவித்துள்ள இலவச அழிப்பு என் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி